சொல் அர்த்தம் ஒன்றுக்கு அப்படித்தான் வாக்கியம்னா வாக்கியத்தினுடைய பொருள் வாக்கிய வாக்கியம் அர்த்தம்னு பெரு அர்த்தம்னா பொருள் வாசகம்னா சொல் வாக்கியம் சொல்லு அப்படிங்கிற அகம் பிரம்மாஸ்வியன்னு சொல்ல மகா வாக்கியில் அகம் சப்தன் நான் என்று சத்தம் வருது நான் பிரம்மஸ்வரூபம் நான் பிரம்மா இருக்கிறேன் என்கிறேன் நானுக்கு தான் அஞ்சு கோஷங்களும் ஐஷ்டாசியன் வாட்சியார்த்தம் பொள் பிரிக்கணும் எப்படி பிரிக்கிறது வாசகம் ஆகம் சத்த வாச்சியத்தினுள் அடங்கிய முற்கூறிய மூன்று சரீரங்கள் உள்ளே மூன்று சரீரங்கள் முன்ன சொல்லப்பட்டுல சூழல் சுக்கியமாக காரணம் என்று அதில் அஞ்சு கோஷங்களாக பிரிக்கிறார் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்னும் பஞ்ச கோஷங்களாம் ஐந்து கோஷங்கள் கோஷம் கோஷம்னா உரை மறைப்புன்னு அர்த்தம் பஞ்சகோசம் அல்லது ம உரைன்னாலும் சரி ஐந்து கோஷங்கள் ஏன்னா அன்னமய கோஷம் தனி சூழ்ச்சியில் இருக்க மூணு கோஷங்களாக பிரிக்கிறாங்க அந்த அன்னமய கோஷம்ங்கிறது ஏன் பிரித்தாங்கன்னா இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பிறவிலும் அது புதுசாக புதுசாக உற்பத்தியாக நஷ்டப்படைஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் தனி அன்னத்தினால் உண்டாகி அன்னத்தினால் விருத்தி அடைந்து அன்னமையும் கெட்டு போகிறதா அன்னமும் வசன் பேர் மயம் என்ன காரியம் அன்னத்தின் காரியம்னு அர்த்தம் ஆனால் சூழ்சம் அப்படியே இல்லை அது ஒன்று விதேமுத்தி அடையணும் விதமுத்தி அடைத்தாதான் நாசம் அடையும் இல்லை பிள்ளைய காலத்தில் நாசமடையும் அப்புறம் பிரிய காலத்தில் மீண்டும் உற்பத்தி ஆகும் விஜயமுத்தி உற்பத்தி ஆகிறதில்லை பஞ்சபூதங்கள் அழிஞ்சு போகும்போது அது அழிஞ்சிடும் மகா பிரளயத்தில் அப்புறம் மீண்டும் கால செய்கிற மட்டும் இருக்கும் அது கால செய்கிறதுக்கு அனுசாரமாக ஈஸ்வரன் ஒரு சூஸ்மையாக கொடுப்பார் பிள்ளைய காலத்தில் மகா பிரளயத்தில் யுகப்பிரளயம் கிடையாது இந்த இது விஜயமுத்தியில் அது இப்போ அழிஞ்சு பஞ்சபூதத்தில் ஐக்கியம் ஆகிடுது அப்புறம் மீண்டும் உற்பத்தி ஆகிறது என்ன மனசு நாசம் அடையுது என்பது அது வரைக்கும் அது சூழ்நிலை இருக்கும் ஆனால் சூழ்நிலை தனியாக பிரிச்சு பிரித்த பிறகு அதை மூணாக பிரிக்கிறாங்க அந்த மூணு தான் சொல்றார் அவற்றுள் அன்னமய கோஷம் தின் சொரூபம் அதுதான் அதாவது என்ன சர்மாதி ஆறு தத்துவங்களா தத்துவ ரூபாயுள்ள சோழ செய்கிற அன்னமய கோஷம் பிறகு பிராணாதி வாயுக்களும் வாக்காதி கர்மேந்திரங்களும் சேர்ந்தது வாயுக்களும் வாக்கு பாணி பாதம் பாயிறு உபசனம் சேர்ந்தது பிராணமே கோஷம் இது கிரியாசாதனமாய படிக்கும் அடுத்தது மனதும் ஞானேந்திரியங்களும் கூடி மனமே கோஷத்தின் சுரூபம் இதில் அந்த கணத்தில் ரெண்டாக பிரிக்கிறாங்க மனம் சித்தம் இது ரெண்டு ஒன்றும் அதோட ஞானேந்திரியங்களும் சேரணும் இது சேர்ந்த மனவை பேர் இப்போ விஞ்ஞானவை கோஷம் அது புத்தியும் ஞானேந்திரியங்களும் கூடி விஞ்ஞானவை கோஷம் சொருபம் இதில் அகங்காரம் அடக்கம் புத்தி ஞானத்தை செய்யணும் இது ஏன் ரெண்டாக பிரிக்கிறாங்க சொன்னாக்க இது கர்த்தாத்தன் உடையது புத்தி ரெண்டு சேர்ந்தது அது கரணத்தன்மையுடையது கரணமா மனது புத்தி அவையாண்மாவோ என்று கையெழுத்து வரும் அதான் பிரித்தது காரணம் அந்த கண்ணில் ரெண்டா பிரிச்சதுன்னா அகங்காரமும் புத்தியும் கருத்தா திறமையடையது எஜமா திறமையடையது இது வேலைக்கார திறமையாக இருக்கு மனதும் சித்தமும் அதனால பிரித்தது காரணம் ஆனால் ரெண்டுக்கும் ஞானேந்திரங்கள் பொதுவாக தேவைப்படுகின்றன அதனால ரெண்டையும் ஞானேந்திரங்கள் கலந்திருக்கு இதுதான் காரணம் அதன் பிறகு பிரியம் மோத பிரமோத விருத்தியம் அவித்தியம் கூடி ஆனந்தமை கோஷத்தின் சொரூபம் ஆனந்தமை கோஷம்னா அவித்தியை மட்டுமல்ல ஆனால் பிரியம் மோத பிரமோத விருத்தி மூணு சேர்த்துக்கணும் ஆனந்தமய அந்த மூன்று தான் சுகத்துக்கு ஏது அந்த விருத்திகள் தான் மற்ற விருத்திகளெல்லாம் சுகத்துக்கு ஏதுவல்ல பின் என்ன விவகாரத்துக்கு ஏதுவாக இருக்கும் அதனால் வழியாக சுகம் அப்படின்னு சொன்னால் அந்த மூணு விருத்தி மூலமாக அனுவிக்க முடியும் பெரிய மோதம் பரமாதம் இது சொலுத்தியில் உண்டு பிறகு ஜாக்கிரவாசையில் புண்ணிய விசேஷம் இருக்குமே ஆனால் வெளிப்படும் இல்லைன்னா அடைக்கிறோம் சுகம் வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது அதாவது காரணமாக இருக்கிறது புண்ணியந்தான் அப்படிப்பட்ட காரணமாக இருக்கிறது காரியமாக இருக்கிறது சுகம் வெளிப்படுவதற்கு காரணமாக இருக்கிறது பெரிய மோதம் பெரும்பாவது விருத்தி மூணு விருத்தி சுகமாக இருக்கிறது எது சுக வடிவமாக இருக்குது ஆத்மா ஆத்மா சுக வடிவம் அந்த சுகத்தை வெளிப்படுத்தணும்னு சொன்னாக்கா இந்த மூணு பேர் தேவைப்படுது சுக வெளிப்படுவதற்கு காரணமாக புண்ணியம் இருக்கணும் அதே போல் துக்கம் துக்கம் அது பாவத்தையும் செயல் அது வெளிப்படுறது சஞ்சலம் மனதின் சஞ்சலம் தான் வெளிப்படும் அது அடையாளம் இந்த பிரியம்மாவும் பெரும்பாவைத்தி வெளிவராது மனிதன் சஞ்சலத்தன்மை தான் துக்கம் அதற்காரணம் பாவம் தான் இதெல்லாம் பாகுபாடுகள் உள்ளன இது தெரிஞ்சுக்கிட்டோம்னா விசாரம் விசாரத்துக்கு ஏறு இதாக விசாரம் ஒன்று வேறு அது பஞ்சபத்து முக்கியம் ஆகவே இத்தகைய விசாரத்தில் ஐந்து கோஷங்கள்ல ஆனந்தமய கோஷம் கடைசி கோஷம் ஐங்க கோஷங்களும் பரஸ்பரம் அந்நியமாயும் பூர்வபூர்வத்தில் உத்தர உத்தரம் ஆந்திர மாயும் இருக்கும் இது அஞ்சும் ஒவ்வொன்றுக்கான அன்னியந்தான் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று உள்ளே இருக்குது ஒன்று உள்ளேன்னு சொன்னாக்க ஒன்று ஒன்று வெளியே இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் எப்படி அண்ணமை கோஷம் வெளியே இருக்குது உள்ளே இருக்குது பிராணமை கோஷம் அப்புறம் அண்ணமை கோஷம் தள்ளிவிட்டு பிராணமை கோஷம் எடுத்துக்கிட்டோன்னா பிராணமை கோஷம் வெளியே இருக்குது மனமை கோஷம் உள்ளே இருக்குது பிராணமிகுலம் தள்ளிவிட்டு மனோகோசம் எடுத்துக்கிட்டோம்னா மனோமகோசம் வெளி இருக்குது அது உள்ளே இருக்கிறது விஞ்ஞானம கோஷம் மனோம்குளம் தள்ளிவிட்டா விஞ்ஞான முகோஷம் வெளியிருக்கு அது உள்ளே இருக்கிறது ஆனந்தமிகோஷம் ஆனந்த கோஷம் தள்ளிக்கிட்டமுன்னா உள்ளே இருக்குது ஆத்மா தான் வேறு கிடையாது இது பஞ்சகோஷ விசாரம்னு பேர் அஞ்சு கோஷங்களும் ஒன்றுக்கொன்று வெளியேயும் உள்ளேயும் கலந்துருக்கு எல்லாவற்றிற்கும் அந்நியமாக இருக்கிறது ஆத்மாதான் அது சச்சிதானந்த விடம் சச்சிதானந்த நித்தியம் போடணும் சொல்லப்பட்டது இது சுருக்கம் இதற்கு இன்னை விளக்கமாக ஒவ்வொரு கோஷமாக அழிச்சுக்கிட்டு போகிறாங்க ஐ கோஷங்களாகிய மூன்று சரீரங்களில் உள்ளேன் அகம் அகம் நான் நான் அகமெல்லாம் நான் அர்த்தம் என்று ஒரு அகம் சப்தத்தின் காணப்படுகின்றது எல்லாருக்கும் எல்லா விவகாரங்கள்லையும் நான் நான்ங்கிற ஒரு விருத்தி நிகழ்த்தியே இருக்கும் அந்த நான் விருத்தி தான் சத்துத்தன்மை அர்த்தம் அந்த நானது மூன்று சரிதங்களிலும் ஐந்து கோஷங்களிலும் எப்போது இருந்துக்கிட்டே இருக்கும் அது எங்களுக்கு இருக்குது என்ன இருக்குது அதுதான் வேலை தான் படிக்கணும் உங்களுக்கு இல்லைன்னா ஒருத்தையும் தெரியாது எல்லாரும் தான் நான் விவகாரம் பண்ணுறாங்க ஆனால் எது என்னையா விவகாரம் பண்ணுறேன் அதெல்லாம் தெரியாது என்னையா தெரிஞ்சுக்க வேண்டாமல் வேலையில்லாத வெட்டி வேளாண் தான் எங்களையாக கூப்பிட்றேங்கிறாங்க உங்களுக்கு தான் வேலை இல்லை வெட்டி வேதனா படிக்கிறீங்க இது வேலை உள்ளவன் வெட்டி வேதாந்தம் இது வெட்டி வேதாந்தம் இல்லை இது கிடைக்கத்திற்கறிய சுகத்தை கொடுக்குறது ஆனாலும் அதற்கு விலை கொடுக்க அவங்களா தயாராக இல்லாதனால அது வேணாங்கிறாங்க வேறு அல்ல வைரம் கயிறு கடைக்கு போய் விலை கேட்டமுன்னா விலை அதிகமாக தான் இருக்கணும் சும்மா சின்ன சின்ன கல்லுகள் இவ்வளோ விலையாளுனாக்க அது கொடுக்கறதுக்கு சக்தி வேணும் அதனுடைய மகிமையை தெரிஞ்சாக்க தெரிஞ்சவங்க போவாங்க மற்றவங்க போய் என்ன பண்ணுறது கண்ணாடி கல் கொடுத்தாக்க சகாயமாகிட்டு இந்த கல்லுக்கு அந்த கல்லுக்கு எல்லாம் இதே பகட்டாக இருக்கும் கோயில்களில் அலங்காரம் பண்ண போறோம் கல் நகை என்ன கல்லது எல்லாம் எல்லாம் பகட்டு கல்ல என்ன மின்னது அது வயிறு கல்லில் மங்களாக தான் இருக்கும் இந்த படிகளில் மாலையில் கூட வருது பாருங்கள் மாலை போட்டு அதனால டால் அடிக்கிறது கூட அப்படி அதுக்குள்ள மரியாதை வேறு மரியாதை பட்டு புடவை கட்டுறாங்க அசல் பட்டுக்கும் டூப்ளிகேட் பட்டுக்கும் வித்தியாசம் இல்லையா அபூரா பட்டுக்கு என்னை கொளச்சி பார்த்தீங்களா இல்லை ஒரு ஆராய்ச்சி இருக்குது பஞ்சக்கோத்து விசாரம்னு பேர் என்ன இந்த விசாரம் பண்ணாங்க சாப்பாடு கிடைக்குமா பணம் கிடைக்குமா வீடு வாசல் கிடைக்குமா அதெல்லாம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இப்போ என்ன கிடைக்கும் துக்கத்துக்கு விடுபடலாம் சுகமடையலாம் ஏன் பணம் அப்படி சுகம் வர பணம் இல்லாமல் சுகம் கிடைக்கும் அதுதான் விசேஷம் அது என்ன சும்மா சும்மா சொல்கிறாங்க யாராக இதெல்லாம் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை யவன் எது நம்புறான்னோ அது அவனுக்கு தான் கிடைக்கும் அதுக்கு ஒரு புண்ணி வேணும் என்ன புண்ணியா நிஷ்காம புண்ணி வேணும் அந்த புண்ணி இருந்தால் அது பிடிக்கும் பிடிக்காது அதனால அது எங்கனவேனேன் இனி ஆரம்பிக்கிறார் மூன்று சரீரங்கள் உள்ளே நான் பிறந்தேன் நான் வளர்ந்தேன் நான் மனுஷியன் நான் பிராமணன் என்றும் இந்த மூன்று சரீரங்கள் உள்ளே முதல்ல நான் பிறந்தேன்ங்கிறான் வளர்ந்தேன்ங்குறான் நான் மனுஷியன் நான் பிராமணன் இதெல்லாம் தோழசிறை விவகாரம் இன்னும் நான் கருப்பான் சேப்பான் கட்டிய நெட்டையும் எல்லாம் அது தோழ சிறை அதன் பிறகு நான் உஸ்வசித்தேன் நான் நிஸ்வசித்தேன் நான் மூச்சு விட்டேன் நான் மூச்சு விழுத்தேன் என்கிறான் நான் பலவான் நான் பலகீனன் நான் அப்படிங்கிறான் இது பிராண தர்மம் பிராணுடைய காரியங்கள் பலம் பலம் பலம் இல்லைன்னா பிராணம்தான் அப்புறம் அதோடு சேர்ந்த பிராணமை வாசல கர்மேந்திரம் நான் பேசினேன் வாக்கெந்திரியம் அந்த ஒன்று சொன்னால் சேர்த்துக்க வேண்டியதுதான் இனம் பற்றி வாக்கு பாணி பாதம் பாதை சேர்த்துக்கணும் யூஸ் குறிக்கமா ஒன்று கொடுத்துருக்காங்க அதான் நான் பேசினங்கிறது பிராரம்பிகோசத்தில் பிராணாதி வாயுக்களும் வாக்காதி கருமேந்திரங்களும் அர்த்தம் அதான் பிறகு நான் சங்கற்பித்தேன் நான் சிந்தித்தேன் சங்கற்ப பண்ணுறது மனசு சிந்திக்கிறது சித்தம் அப்புறம் அதோடு சே ஞானேந்திரங்கள் அதெல்லாம் நான் கேட்டேன் என்று சொல்கிறார் சுலத்திரம் துவக்கு சர்ச்சி சிங்கும் ஆக்கிரணும் அதில் ஒன்று கொடுத்துருக்காங்க ியங்கள் சேர்ந்து பிறகு நான் நிச்சயத்தேன் புத்தியின் காரியம் நான் அபிமானத்தேன் ஆங்காரத்தின் காரியம் அதே போல அந்த அஞ்சு ஞானேந்திரும் சேர்த்துக்கணும் இது விஞ்ஞான கோஷம் நான் பிரியன் நான் அறியேன் என்றும் அதாவது சுகமாக தொங்கினேன் ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்கிறோம் இது ஆனந்தமய கோஷம் ஏன் ஆனந்த மய கோஷம்னு சொல்லணும் ஆனந்தத்துக்கு இருக்கே அவர் மயம் ஆனந்த காரியம் மறைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் மறைப்பு இருக்கு எப்படின்னு சொன்னான் சுகமாய் தூங்கினேன்னு சொல்கிறான் அவளுடைய அந்த சுகம் நான் தான்னு அவனுக்கு தெரியாது நான் சொல்ல வடிவன் தெரியல அப்படி தெரியாமல் அந்த ஆனந்தமாக இருந்தும் கூட அதோடைய காரியமாக இருக்க காரியம் மறைபட்டுருக்கு என்ன மறைபட்டுருக்கு ஒன்றும் தெரியவில்லைங்கிறத மறைப்பு தெரியல சுகமாக தூங்கினா ஒன்றும் தெரியல என்னையாது நீ சுகமாக தூங்கினேங்கிற ஒன்றும் தெரியலேங்கிறனா ஒன்று தெரியல தாயா அப்படிங்க அதுதான் மயம் மயம் காரியம் அந்த ஆனந்தம் இருந்தும் கூட அவனுடைய காரியம் என்ன பண்ணிட்டு கோஷம் அர்த்தம் அந்த கோஷத்தை நீக்கணும் கோஷம் பண்ணால் அதாவது மறைபட்டுருக்குன்னு அர்த்தம் அதை நீக்கணும் அது நீக்கிறது தான் விசாரம்னு இது ஆனந்தமய கோஷம்னு போயிடும் இல்லை ஆனந்தமயம்தான் ஆனந்த மயம் ஆனந்தத்தின் காரியமாக தான் நான் இருக்கு இந்த விவகாரம் அந்த சூழ்த்தியிலே ஆனந்த மயம் ஆனந்தத்தின் காரியம்தான் என்று சொல்ல முடியாது ஒன்றும் தெரியலன்னு சேர்த்துக்கிறான் இதுதான் நம்ம கதை தான் இதெல்லாம் அந்நியர் கதை இல்லை வேதாந்தம் போகிற அவர்களுடைய கதையை சொல்லுறதே ஒளி அந்நியர் கதை சொல்கிறது இல்லை மற்ற சாஸ்திரங்கள் போகிற நான் கதையை சொல்கிறது இல்லை அடுத்த தான் சொல்கிறது அடுத்த கதை தான் சொல்லிட்டு ராகத்வேச உண்டாக்கி சொதுக்கள் உண்டாக்குற தவிர வேறு கிடையாது பந்தத்தில் ஆசல் இது நமக்கு எதை சொல்லுறதுனால அன்றைக்கு எது சொல்கிறது இல்லை பந்தத்துக்கு விடுபடுறதுக்கு வழிபண்ணது இதுதான் வேதாந்தத்துக்கும் மற்ற சாஸ்திரத்துக்கும் உள்ள வித்தியாசம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சாஸ்திரமாக இருந்தும் கூட அது விலை கொடுக்க முடியாதனால வாங்குவார் இல்லாம்தான் இருக்குது விலையே கிடையாது நிஷ்கா புண்ணியம் வேணும் நிஷ்கா புண்ணியம் இருந்தால் அதெல்லாம் கொடுப்பாங்க காமி புண்ணியமே கஷ்டமாக இருக்குது மக்களிடத்துல ஏதோ சில பேருக்கு பல பே கிடையாது அப்படி அவங்க அது நிஸ்காமல்லாம் மாத்தினாதானே இஸ்லாத பண்ணும் இல்லை இஸ்லாது பண்ணால் போயிருமேன்னு பயப்படுறாங்க பண்ணுங்க கொஞ்சம் என்ன அவர் என்ன பண்ணுறது இப்போ அப்படி போகல அறியாமை அந்த அஞ்ஞானம் அப்படி மூடிக்கிட்டு கிடக்கு வீட்டில் பிள்ளைகள் இன்னும் கல்யாணமாகாத பிள்ளைகள் பல பேர் இருக்காங்க சம்பாதிச்சு அப்பா அம்மா தான் கொடுக்கணும் வேற கொடுத்தாக்கா தெரிய வர அவங்களும் சேலை பண்ணப்படாது கொடுத்துடணும் போகிற கொடுத்துட்டாக்கா அந்த பிள்ளைகள் ஐயோ அப்பா அவன் கொடுத்துட்டேன் நான் என்னமாதிரி செலவுகள்னால் கேட்கும்போது கொடுப்பாங்க அது மட்டுமா சாப்பாடு வசதி துணி மணி வசதி இருக்கிற இடம் கல்யாணம் வசதி எல்லாம் செஞ்சு கொடுப்பான் ஏன்னா பொறுப்பேற்றுக்குறாங்க இல்லை இல்லை அவங்க என்ன நானே செஞ்சுக்கிறேன்னு சொன்னாக்கா அது சரி வராது கடைசியில் பணம் எல்லாம் விரியாமல் போயிடும் இவன் கல்யாணம் பண்ணி தெரியுமா அப்புறம் மேலே துணி மணி தெரியுமா எல்லாம் தெரியும் சாப்பாடு சமைத்து சாப்பிட முடியுமா கிளம்பல சாப்பிட்ட உடம்பு கேட்டு பார்த்து ஒரு சேருவார்கிட்ட சேராதவர்கிட்ட சேர்ந்து கெட்டு போகிறது தான் அதனால் நமக்கு எல்லாருக்கும் அப்பா ஈஸ்வரன் தான் நம்ம சம்பாதிக்கிறது ஈஸ்வரனை கொடுத்துட்டோம்னா அவனுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் செய்கிறார் ஈஸ்வரன் அப்பா கிட்ட கொடுத்துட்டேன் அவர் எனக்கு செலவு கொண்ட கொடுத்தானு கேட்டுட்டாக்கா பத்து ரூபா கேட்டால் அஞ்சு ரூபா கொடுக்காரு என்ன அப்பா கிட்டே கொடு என்ன கிடையாதுன்னாக்க அதிகமாக செலவு பண்ணால் கெட்டு போயிடுறவங்க கொடுக்கல அவர் இல்லைன்னா கொடுப்பாரு அதுபோல் இங்கே ஈஸ்வரில் கொடுத்துட்டேன் இன்றைக்கி நல்லா காலில் போகலாம் ஆசைப்பட்டால் குடும்படி வேறு என்னங்க காலில் போனால் கெட்டு கார் கொடுக்கல காலில் போனால் அதுக்கு தந்த மனப்பக்கம் இருக்கணும் இல்லை எத்தனை காரில் போய் அடிப்பட்டு தாக்குறாங்க அதை கெட்டு போயிடுவேன் நீ இப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்தால் சேர்க்கை வாங்கி கொடுக்க மாட்டாங்கல்ல இந்த பையன் வாங்கி கொடுத்துருந்தான்னு கெட்டு சேர்த்து போட்டேன் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னா என்ன அவங்க நம்மகிட்ட தான் இருக்கிறதே பாவனை தான் வேறு இல்லை இப்போ யாருக்கிட்ட இருக்கே வீட்டில் பிடிச்சா கொடுத்துடறோம் நம்மகிட்ட தான் பிடிச்சாவது இருக்குது நான் தான் திறந்து வரவசலம் பண்ணுறோம் பாவனை அவரது அந்த பாவனை இருந்தால் இல்லை இல்லாவிட்டு என்னன்னா அந்த பார் இருந்தால் பயம் ஏற்படும் ஓ தீவாவிலே செய்யப்படாது அது யூஸ் பண்ணுறது அதனால அவர் கண்டிப்பார் அதனால் நல்ல வழி செய்யணும் எந்த கலவையும் அதுதான் செய்யணும் ஆசை நீதிதான் செய்யப்படாது கடவுளை தான் செய்யணும் என்ற பாவனை திடப்படும் எல்லா படம் நம்மகிட்டதான் நம்ம பேர் தான் சொத்தெல்லாம் இருக்கு வருமான வர சொல்ல நம்ம பேர் தான் இருக்குது ஈஸ்வரார்ப்பணங்கிறது என்ன பாவனை தான் அவருடையதுன்னு பாவனை வந்தால் போதும் அந்த பாவனை வறுமையானால் அது மனமானது தவறான வழி போகிற பயப்படும் கடன் வாங்கிறது கொடுக்கறது இதெல்லாம் பயப்படும் அப்படி நான் தீயகாரம் செய்யப்படும் தீவளிக்கு செலவு பண்ணோம்னா பயப்படும் எவ்வளோக்கு எவ்வளோ தீரமாக ஈஸ்வரார்ப்பணமுங்கிற பாவனை இருக்கோ அவ்வளோ பயம் வந்துடும் இப்போ நியாயமான கா செய்யும் தைரியமாக செய்யும் சரி இந்த மாதிரி காரியங்களுக்கு செய்யக்கூடிய நிலை வந்துருச்சு செய்யலை செய்யலை என்ன முடியாது போறது கடை வாங்கணும் செய்யலாம் கடை வாங்கி செய்யலாம் கடை எப்படி இருக்கிறது யார் வழி பண்ணுவார் அப்போ கடைசி ஒரு வகையில் கடன் அடைஞ்சிரும் அப்படி போல் ஈஸ்வரனை முழுமையாக நம்பி அவர் பொருள் எல்லாமே என்ற ஒரு பாவனை தான் இங்கே ஈஸ்வர்ப்பணம் பெயர் வழியை கொல்லி போய் போட்டாங்கன்னு கொடுத்து கொடுத்து எங்க கொடுக்குறத எங்கே கை நிட்டு வாங்குவாரா போய் கொடுக்கறதா கோயிலுக்கு மூலவர் வாங்குவார உச்சவர் வாங்குவாரா அவரு கைகால அசையமாட்டார அப்படியே இருக்கா இல்ல வாயில் வைக்க முடியும் வாய் திறப்பார வாய் திறக்க மாட்டார் அவரு பாவா என்னையா பானம் பண்ண முடியுமா உலகமே பானா மயம்தான் சகலமும் பாவனை தான் பொண்டாட்டு பிள்ளைங்கிறது பாவனை தான் அது பொண்டாட்டு புள்ள வேணாம் சொல்கிறது பாவனை தான் ம் எப்படி வேணும்ங்கிறது என்ன பாவனை வேணாங்கிறது என்ன பாவனை சகலமும் பாவனை அந்த பாவனை இந்த பாவனை வச்சுக்கிட்டேன் என்ன கட்டு போச்சு ம் அதனால உலகம் இந்த பாவனை உயர்ந்த பாவனை அது ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லக்கூடிய பாவனை இருக்குது அது எல்லாப்பிறப்பு அவருக்கு போயிடுச்சு பிறகு அரசியலை பூரா அவர்கிட்ட பயந்துகிட்டு செய்யணும் அவர் செய்த நிஷ்காம பண்ணேன்னு பேர் அப்போ அந்த மனது என்ன ஆகுதுன்னா ராகத்வேசம் விடுபடுது ராகத்யதம் காமக்கூறுவதெல்லாம் விடுபடுது விடுபட அந்தளவு சுத்தம் ஏற்படுது அதான் மனோநாசம்னு பேர் மனதை நாசம் செய்கிறோம் மனம் ரஜோன தமிழ்தான் மனம் மன சத்வஸ்வரூபம் மற்ற வந்து கலந்து அவற்றை மாற்றினால் போம் அப்படின்னு அது போயிடும் போறதுக்கு தான் வழி வேறு வழி கிடையாது எனது எனது அப்படின்னு பாவனை இருக்கிற வரைக்கும் அது ராகதேசம் இருக்கு எனது தானே நைட்டில் செய்வேன் என்ன கேட்கறது அப்படி இல்லைப்பா ராக தேசம் வந்துடும் அது ராக தேசம் நீங்கிறதுக்கு இதுதான் வழி இதுதான் மனோநாசம்னு பேரும் அப்புறம் வாசனாட்சியம் வாசனைன்னா முன்ஜென்மங்களில் இந்த ஜென்மத்தில் சம்பாதிச்ச வாசனை இருக்கு அதை நல்ல வாசனையில் கொண்டு நாசம் பண்ணுறது தான் எண்ணங்களை கொண்டு நாசம் பண்ணோம் அது வாசனாட்சியம் மனோராசம்னு போயிடும் இப்படி இவ்வளவு வேலை செஞ்சாக்கா என்ன ஆகும் இந்த ஆனந்த மேகவாசல உள்ள நான் பிரியன் நான் அரியன் என்றும் சொல்றாங்களே இந்த அரியன்னு போயிடும் நான் பிரியன் மட்டும் நிற்கும் அகம் அகம் என அகம் சப்தத்தின் தொடர்ச்சி காணப்படுகின்றது இத்தொடர்ச்சி ரூபமான அகம் சப்தத்திற்கு பொருள் யாது என்ன அகமகம் அஞ்சு கோஷங்கள்லேயே வந்துகிட்டே இருக்கு இது என்னையாது அர்த்தம் ஒன்றும் புரியலான்னு சொன்னா இக்கோஷங்களே பொருளாமேனே அஞ்சு கோஷங்கள் தான் அகம் சௌதிக்கலாமே சொன்னா அது சுருதி யுக்தி அனுபவங்களுக்கு விருத்தமாம் விரோதம்னு போயிடும் இப்போ இனிமேல் என்ன செய்யணும் இப்ப விரோதம் இல்லாமல் என்னையா செய்யணும்னா விசாரம் பண்ணணும் இதுதான் முதல்ல அண்ணமை கோஷம் விசாரம் ஆரம்பம் சொல்றாரு அவற்றுள் அன்னமே கோஷத்தின் ஆத்மத்தன்மையில் அண்ணமை கோஷம் ஆத்மான்னு சொல்றீங்களே பரத்தேன் கட்டையை நேரின் சொல்லும் போது அண்ணமை கோஷம் ஆத்மாவது அப்படி சொன்னாக்க அதில் சுருதி அனுபவங்களின் விருத்தம் வருமாறு சுருதிக்கு யுக்திக்கு அனுபவத்துக்கு விரோதம் இருக்கு அதை விளக்கமாக சொல்கிறேன் என்று வியாக்கியான கருத்தாக்கள் எழுதுகிறாங்க ஒரு கோரு ஒரு கோரு ஒருகோரு மனமாக உண்டற்ற வண்ணம் இருகோறு நீயாகின ஒரு கோரு எழிக்கும் மலஞ்சோரிடப்பட்ட உடலே அப்படின்னா இது அண்ணவை கோஷம் நான் என்பதற்கு செஷன் ஏழு பாட்டில் சொல்றார் ஏழு பாட்டில் இது ஒரு முக்கியமான பாட்டு அடுத்த பாட்டிலையும் சொல்கிறார் கிளராதரத்து மன்னன் சுடக்கை கிட்டப் இருந்தார் மொழிந்தார் தளராதொரு போன்ற உயிர் போக ஒன்று தளர்ப்பள்ளி மீ தேது என்றார் ரெண்டு பாட்டு இதில் ஏழு பாட்டும் வச்சுன்னா முக்கியமான பாட்டு ரெண்டு அதாவது அந்த ஏன் ரெண்டு பாட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னாக்க சரீரம் மொத்தமாக சொல்லியாச்சு ஒரு ஒரு உடம்பாக அண்ணன் அதில் உறுப்புகளும் சேர்ந்திருக்கு கை சொல்லுதில்லை கிளர் ஆதரத்துள்ளும் அன்னம் சுட கை சுட அங்கேயே போயிட்டு வந்தான் பசி அதிகம் கொண்டாட்டியே இருக்குது சீக்கிரம் போடுன்னா போட்டான் அடுப்பில் இருந்து அப்படியே எடுத்து போடட்டான் அவன் பசியை எடுத்து வாயில் வச்சான் கையை சுட்டு போய் வாயின் உடனே கோவம் ஆஹா இந்த மாதிரி சொன்னேன் யார் அவசரம் பண்ணது யார் போடு போடு என்ன போட்டாச்சு அப்படின்னு சொன்னேன் நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னு கோ போய் படுத்தான் அவன் கட்டைக்கான என்னான் ஆட்டு பயில் வச்சு ஏற்றி போயிட்டான் கோபம் அதிகம் கொத்தரிப்பு அங்கே எனக்கு சாங்கலை செத்து போயிட்டான் செத்து போன பிறகு ஐயோ எல்லாம் போல படிச்சுக்கிட்டு உடம்பு ஒன்றுமே மாறலையாம் நல்லா அழகாக இருக்கான் அப்படியே இருக்கான் அப்புறம் என்ன பார்த்தேன் செத்து போயிட்டான் டாக்டரிகள் சொல்லிய பிறகு சரி இப்படியே வச்சுக்கலாமே வீட்டில் நல்லா தான் இருக்கேன்னா அது படமாக போச்சேங்கிறாங்க படத்தை என்ன பண்ணுறது கூட சுடுவேன் போக வேண்டா சுடுவே கூட்டு போகிறாங்க போய் எங்கள் ஜாதி பழக்கம் சொல்கிறதுனா சே சுடு போட சொல்லிட்டா அப்போதான் அது பொண்ணு சொல்கிறாங்களா கை சொல்லாது இவ்வளோ கோவச்சியே உடம்புறது சொல்லிருக்கேன்னு நான் கேட்டாலே இப்போ ஏன் சும்மா அதான் கிளர் ஆதரத்து ஒன்றும் அன்னம் சுடக்கை கிட்ட போறாதே இருந்தார் முனிந்தார் அந்த கோம்பட்ட நீதான் தளராது உறுப்பு உயிர் போக அன்றே அது ஒன்றும் உறுப்பு ஒன்று போகல அப்போவே தைச்சி போச்சு அப்புறம் ஆசை சுட்டு போட்டாங்க அன்றே இப்போ மீதே துயில்தார சைடத்தை ஏன் சகிட்டுக்கிட்டு போகிறேன் இப்போ சட்டம் போடணுமா இல்லையா ஆ தைப்பு தருவேன் அப்படியே தைக்கிற தூங்குறேன் நெருப்படி கொளுத்துறைய கொளுத்துறாங்களே அப்படியே தூங்குறேன் சொல்லுவாப்போ நீ சொல்லுவாங்க என்ன நான் இதற்குள்ளே ஒன்று இருக்கணும்னு நினைக்கணும் இல்லையிலே அது நினைக்க மாட்டேங்குது நினைக்கிறாங்க சில பேர்கள் எப்போ சுடுகார்கள் வர வரைக்கும் அம்மா படித்தான் தான் போகிறேன் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்புறம் இந்த பக்கம் வந்த பிறகு அவங்க வியாபாரம் இப்படி அப்படி இப்படி அது ஆரம்பிச்சுக்கிறாங்க இவ்வளோ சரியா வியாபாரம் இல்லை இப்படி வர சில எப்படி அப்படிங்கிறாங்க இந்த உண்ணும் குணர் அதாவது சாப்பாடு இருக்க அது மூணாக பெரியது தான் சோழபாக மலமாகவும் நடுப்பாக உடம்பாகவும் சூட்சமாக மனமாகவும் மாறுது அதை உடம்பு தான் ஒட்டுமொத்த சொல்ல சொல்லப்பட்டது இந்த கடலாதார தொண்ணும் பண் பாட்டு ஏன் சேர்த்திருக்காங்கன்னா அது உறுப்புகளும் செயல்படுது அது கூட ஆத்மாவில் ஆகாது அப்படிங்கிறது அந்த இது அப்புறமேல அறிவான் சீத்தியாவில் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க அன்னமயம் கொண்டெடுத்த உடல்களும் ஆயிழையும் பின்னமுடன் ஒரு பிள்ளையும் சுற்றமும் பேருலகின் மண்ணு நரை திரை மூப்பினும் நோயினு மாலக்கண்டும் துண்ணு மறிவுலர் ஆன்மா இது வென்று சொல்லுவரே அப்படின்னாரு அன்னமயம் கொண்டெடுத்த உடல்களும் அண்ணா இந்த அன்ன செய்த அண்ணமை கோஷத்தை இருக்கு ஆயிழையும் அப்புறம் இந்த உடல்கள் உள்ள மொத்தம் அது மட்டும் இல்லை மனை மக்கள் இருக்காங்கல்ல ஆய்ந்த ஆவணங்களுடைய பெண்கள் மனை மக்கள் அவர்களும் பின்னமுடன் ஒரு பிள்ளையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிராரதம் பின்ன பின்னமாக தான் இருக்கும் ஒரே பிராரதம் கிடையாது ஒரு தாய வீட்டில் பிறந்த ரெட்ட குழந்தையாக கூட ரெண்டு பேரும் ரெண்டு பேராக இருந்தால்தான் பின்னமுடன் ஒரு பிள்ளையும் பேருலகன் இந்த பெரிய உலகத்தில் மண் நிலை பெற்ற நரை திரை எல்லாரும் நரத்திற மூப்பு வரத்தான் யாருக்காவது கடைசி வரைக்கும் கருப்பாக இருக்க மாயிருந்தேன் போதும் நிறைய திரையை மூப்பினும் சரி கிரகமாசாகிறதும் உள்ளு கடைசி காலத்தில் இடையில் நோய் வெஞ்சு பாசாகிறதும் உண்டு அகால வண்ண உண்டு நிறைய திரையை மூப்பினும் நோயினும் ஆளைக் கண்டு துல்லும் அறிவியலர் நெருங்கிய விஷால் செய்யக்கூடிய அறிவு இல்லாதவர்கள் ஆன்மா இது ஒன்று சொல்லுவார் சரிமே ஆத்மான்னு சொல்கிறாங்க இவங்க தான் பார்க்கறாங்க நோய்களையும் அகமமாயறாங்க அப்புறம் கிரவமாவும் சாகுறாங்க நிறைய திரை மூப்பு கடைசியில் வந்து கூட சாகிறாங்க கலவனான கூட சாகுறேன் இதெல்லாம் பார்த்துருந்து கூட இந்த பொருத்தமான அறிவில்லாதவர்கள் தான் சொல்லுவாங்க அண்ணமய கோஷம் ஆத்மா என்று அப்படின்னு அந்த அறிவான் சித்தையெல்லாம் பாட்டு அன்னமயம் கொண்டெடுத்த உடல்களும் ஆ இழையும் மண்ணு நிறைய திரை நோயினும் அழக்கண்டும் துல்லும் அறிவுலார் ஆன்மா இது வென்று சொல்லுவரே முன்னா நடுவில் இரண்டாவரி பின்னமுடன் ஒரு பிள்ளையும் சுற்றும் பேரு ஆகவே தெரிவான ஒரு பால் டே அதன் ஒரு பால் டே என்ற கால் பிணமாக நான் என்னும் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்போது என்றோ அப்படின்னா எப்படி பிரிக்கிறது குருநாதிரன் கேட்டா எப்படி என்றக்கால் அறிவினை கொள்ளல் வேண்டும் ஐம்பது விகாரம் என்ற காரியம் அல்லவா இது அதனாலே பிரிவது எப்படி என்றால் பிணமாக உடல் நான் என்னும் அறிவினை வேண்டும் ஐம்போது விகாரம் என்றார் தூள பஞ்சபோத காரியம் இது அன்னத்தினால் உண்டாகி அன்னத்தினால் விருத்தி அணிந்து அண்ணமையினால் கெட்டு போகிறதுனால அண்ணமய கோஷம் பெரும் இப்படிப்பட்ட இதை இல்லையா என்று இந்த மூன்று பாடல் சொல்லு என்னைய தினையோ சாஸ்திரங்களில் பஞ்சகோஷா நிறைய வேதாந்தாசம் பஞ்சகோஷம் சொல்லி ஆகணும் சுருக்கமாக இருக்கமாகவோ வேதாந்தூடாமல்லையும் சொல்கிறார் கையெழுத்துலேயும் சொல்கிறார் இது கிரம கிரம சாஸ்திரம் பேருதெல்லாம் இதில் லட்சணாபத்தி இருக்கே அது இடையிடையே ஒரு கிரம வராது செக்ஷன் முதல்லாம் கிரமான சாஸ்திரங்கள் அதாவது தோற்றம் ஒழுக்கம் உற்பத்தி நாசம் அத்தியார அபவாதம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சாஸ்திரங்கள்ல கிரமாக சொல்லுவாங்க மற்றெல்லாம் அங்கே சொல்லிட்டு போவாங்க எங்கேயும் தேவையோ அங்கே சொல்லிவிட்டு அப்படி போயிடுவாங்க வாஷ்டமெல்லாம் அப்படித்தான் அங்கங்கே சொல்லிட்டு போவார் பஞ்சசியில் கிரம வரும் விவேகப்படாமல் கிரமாவது அப்படி சில சாஸ்திரங்கள்லாம் வரும் பௌத்திகளில் அப்படி வராது அங்கெங்கே சொல்லிட்டு போவாங்க அதனால் இதெல்லாம் சுருதி பிரமாணங்கள் என்று சொல்லி முடிகிறார் அதன் பிறகு விவாத விஷயமாகிய அண்ணமய கோஷம் ஆத்மா ஒன்று காரியமாதலால் காரியமாக இருக்கிறதுனால அனைவருக்கோசம் ஆத்மா ஆகாது எது எது காரியமோ அது அது ஆத்மாவென்று எதிர்மறையாக சொல்கிறது எது எது காரியமாக அது ஆத்மா ஆகாது எதுனா எது போல் கடம் போல் கடம் என்பது மண்ணில் ஒரு பொருள் அப்படி போல் ஒன்றிலிருந்து வந்தது அது ஆத்மாவும் ஆத்மாவான சுயமாக இருக்கணும் ஒன்று வந்தது ஆகாது அனுமான உத்தி இது அனுமான பரமாத்மே அறியற உத்தி இது அதன் பிறகு ஜென்மாதி சத்பாவிகாரங்களோடும் சரீரம் எப்படி இருக்குன்னா ஜென்மாதி சட்பாக அதாவது ஆறு மாறுதல்கள் சட்பாவம் என்று பெயர் அது சொல்றார் இதில் தலாட்டில் வருங்காரு பேர பேனோடு வளருதல் பாருத்தல் கூற ஒருங்காலும் அமைக்கன்றாதே ஒரு தேர்வு பார் என்றாவோ அப்படின்னா ஜீவன் முத்தல் நிலையை வளர்ந்த பிறகு சரீர நிலையை பார்த்து அவங்க பேசாமல் இருப்பாங்க சாட்சி மாற்று ஏன் அவனுடைய சர்பாவிக்காரம் சகஜம் அதனுடைய தர்மம் அது நடக்கட்டும் இப்படி இருப்பாங்க பிறத்தல் வளர்தல் வளர்ந்து தேய்தல் மரணம் அது ஆறுபா மாறுதல் இப்படி ஜென்மாதி சட்பா விகாரங்களோடும் பால்யாதி அவஸ்தைகளோடும் நாலு அவஸ்தை பாலப்பருவம் குமாரப்பருவம் வாடிவப்பருவம் அயோத்திக பருவம் நாலு பருவங்கள் அஸ்தபாதாதி அவயங்களோடும் கைகாலு மூக்கு நாக்கு இதெல்லாம் அவயங்கள் கருவல் சிவலை முதலிய ரூபங்களோடும் கற்பன் சிவப்பன் கட்டையன் நெட்டை இதெல்லாம் உருவங்கள் இது ரூபம் கட்டை நெட்டை முதலிய பரிமாணங்கள் அளவுகள் பரிமாணம் அளவுன் லிங்கோடும் அடையாள ஆண் பெண் இந்த அடையாளத்தை வச்சுதான் கற்பித நாம ஜாதி ஆசிரமங்களோடும் ஜாதிங்கிறது ஒன்று கிடையாது ஆசிரமம் கிடையாது ஆனால் இதில் கற்பிதந்தான் பிராமண சத்திரிய வைத்திய சுத்திரன் பஞ்சமன் சொல்லக்கூடிய ஜாதிகளும் ஆசிரமங்கள் பிரம்மச்சரி கிரகஸ்தன் பானபுரஸ்தன் சன்னியாசன் அது பிறவினாலே நிர்ணயிக்கப்படுவது இது மனதின் பரிபாகத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது அதுவும் சொல்லப்படுது நானாவித ஆமய ரூப வியாதிச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மற்ற எல்லாமே சேர்த்துக்கலாம் ரெண்டு சக்கர வண்டி இல்லை எத்தனை உறுப்புகள் இருக்குது ஒரு வண்டியில் ஆயிரக்கணக்கான உறுப்பு நெட்டுக்கிட்டு எல்லாம் சேர்த்து ஆயிரம் நாலு சக்கர வண்டி எத்தனை இருக்கும் இன்னும் ஏராளமாக இருக்கு சரி இவ்வளோ இவ்வளோ ஒன்று கெட்டு போட்டால் கூட ஓட மாட்டேங்க ஆனால் இவ்வளோ ஓட்ட வைக்கிறது என்ன ஒன்றே ஒன்று தான் என்ன டீசல பெட்ரோல் ஒன்று தான் எப்படி அது என்ன வே பலரகமாக இருக்க கலக்கிறாங்க ஒன்று டீசல் என்ன பெட்ரோல் இல்லை மண்ணை ஊற்றாலும் சரி அதை ஒரு பொருள் இவ்வளோ இயக்குது பாருங்க இயக்கும் சக்தி ஒன்று இயங்கும் சக்தி பல பலக்கு ஒன்றாதான் ஒரு சக்தி ஏற்படுது ஒரு பொருள் எப்படி சொல்லுங்க தெல்லாம் பார்த்துக்கோங்க ஒரு பொருள் தான் இருக்குது அதனுடைய ஆற்றலுக்கு இது ஈட்ட கீடாக அதே டீசல் எல்லாம் எல்லாம் கெடுப்போயிரு கேஸ் எல்லாம் வச்சுக்கோங்க ஒன்று தானே அது அது ஒன்று தான் ஆனால் இந்த பொருள் இருக்கு எத்தனை பொருள் சேர்ந்தால் ஒரு ஊருபடி ஆகாது பாருங்கள் அதே போல் இந்த சரிதான் ஒரு வண்டி இந்த வண்டியில் எத்தனை சாமானம் செய்ய வேண்டியிருக்கு அன்னார்பத்தொருள் அதே எத்தனை வண்டி ஒன்றா ரெண்டா ஆயிரக்கணக்கான ஊர் அதாவது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு நரம்பு சொல்கிறாங்க எப்படி நரம்புகள் அப்புறம் எலும்பு நரம்பு தோல் சதை இதெல்லாம் ஒன்றா ரெண்டா இருக்கு இவ்வளவு இருக்கணும் ஒரு ஆத்மா தான் ஒரே ஒரு ஆத்மா அது மாறுதலே கிடையாது அது சன்னிதானத்தில் எல்லோரும் வேலை வேணும் நடக்குது இதே நாம் நினைக்கும்போது ஆத்மா ஒன்று அனாத்மாவுடைய பரிணாமங்கள் அநேகம் அனாத்மா பழகில்லை பரிணாமம் அப்படி இருக்கு ஒரே அனாத்மா தான் அதாவது மாயை தான் பரிணாமங்கள் அனந்தங்கோடி அந்த கோடிகளில் சில சில பகுதிகள் சேர்ந்தால் ஒரு உருவம் எடுக்குது உடம்புக்கு எத்தனை பொருள் வேண்டுருக்கு வண்டிக்கு எத்தனை வேண்டுருக்கு ஒரு கெடியாறு எடுத்துக்கோங்க எத்தனை பொருள் இருந்தால் முழு சுத்தம் முழு சுத்தமா அதான் இயக்கும் சக்தி இயங்கும் சேர்த்து ரெண்டு சக்திகள் இயக்கும் சக்தி ஒன்று இயங்கும் சக்தி பல எதில் வேணா பார்த்துக்கணும் அதனால இத்தகைய ஒரு நியதி மாறாது அது எழுதுகிட்டே இருக்கு இதை திட்டாந்தை வச்சு தாட்டாந்தை பார்த்துக்கணும் ஆத்மா ஒன்று தான் அந்த ஒன்றில் மாயை என்னுடைய என்று சொல்லக்கூடிய அனந்தங்கோடி பிரிவுகள் இருக்கின்றனவே அவையெல்லாம் அவர் சனிதான விஷயத்தினால சேட்டை பண்ணுது அது காந்தி மலர் சேட்டிக்கிற மாதிரி அதனால் இந்த உலகங்கள் இந்த உலகத்தில் ஒரு பொருள் இப்போ பெட்ரோலுங்க சொல்கிறீங்க எங்கள் நாட்டு பெட்ரோல் மட்டும் அவங்க நாட்டு பெட்ரோல் ஒத்தின்னு சொன்ன சொல்ல பெட்ரோல் எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்றுதான் எந்த பெட்ரோல்லாம் எல்லாம் ஒன்று ரெண்டா இல்லை இந்தியா நாட்டு பெட்ரோல் வந்து ஒரு மணிக்கு ஐம்பது மைல் போகும் ஈரான் நாட்டு பெட்ரோல் வந்து ஆயிரம் மைல் போகணுன்னு இருக்கான் இல்லாம் ஒன்றே ஒரே பெட்ரோல் பெட்ரோலுடைய தயாரிப்பு ஒன்று தான் கிடையாது மின்சாரம் எங்க நான் நெய்வேலி எடுக்கிற மின்சாரம் இருக்க அது ஆயிரங்கம் கொடுக்கும் மேண்டு இருக்கிறதெல்லாம் பத்து கேடலுக்கு மிடிச்சம் கொடுன்னு சொல்லி இருக்கேன் எல்லாம் ஒன்றுதான் அதாவது இந்த இயக்கம் சக்தி எல்லாம் ஒன்றே தான் எதில் எடுத்தாலும் ஒன்றுதான் இருக்கும் இயங்கும் சக்தி இருக்கே பலதான் அப்படி ஒரு நியதி இருக்கு அதனால தான் இந்த சரீரமானது எத்தனை பிரிவுகள் இருக்கு அத்தனை பிரிவுகளுக்கு ஆத்மா ஒன்றின் மணி இல்லை ஆத்மா ஒன்று தான் பல இல்லை அப்படி இந்த இவ்வளவு சொல்லப்படுது கற்பித்த நாம ஜாதி ஆசிரமங்களோடும் நானாவித ஆமய ரூப வியாதிகளோடும் நோய்கள் கூடிய இரத்த மாம்சாதி ஆறு தத்துவமான தோழ செயலுமே அன்னமய கோஷத்தின் சுருப்பும் சர்மோதிரம் மாம்சனையை அத்திமையு சொல்லக்கூடிய ஆறு தத்துவங்களும் கூட தான் இது அதில் வாதுபுத்த சீரத்துவம் என்று மூன்று தாதுக்கள் மூலம் இதுக்கு இயக்கிறது மூணு மூலங்கள் அது இவ்வளோ வேண்டுருக்கு ஆத்மா ஒன்று தான் அன்னமய கோஷத்தை அறிகின்றாம் களதிஷ்டாவை போல கட களத்தை பார்ப்பது போல அதிர்ஷ்டா தான் பார்ப்பது திருஷ்டாவை போல இதனும் வேறாய் இதுக்கு அன்னியமாய் இருக்கிறோம் என்பது உபமானுடைய யுக்தி இவ்வளவு வச்சார் எதுக்கு கடத்தை பார்க்கிறானோ கடத்துக்கு அன்னியமாக இருக்கிறத பார்க்குறானோ அப்படி போகிற சரீரம் ஒரு களம் அதுக்கு அன்னியமாக ஆத்மா இருக்கிறது அது ஆத்மா நான் நான் நானுங்கிற விவகாரம் இருக்கேன் அதை நான்குன்னு சொல்லக்கூடிய அறிவு தான் பார்க்குது அது என்ன அறிவுதாது உணவு இது அப்படி இல்லை இது உருவம் உண்டு அது உருவம் கிடையாது இந்த பெட்ரோலுக்கு உருவம் கிடையாது அது திரவம்தான் ஆனால் வண்டிகள் பாருங்கள் எத்தனை உருவம் இருக்குது எத்தனையோ உருவங்கள் அமைந்திருக்கும் அதுபோல் உருவம் உருவம் உள்ளது நான் அல்ல உருவம் இல்லாத அருவமாக இருக்கின்ற அறிவு இருக்கின்றத நான் அப்படிங்கிறது இது இதெல்லாம் வேறாக இருக்கிறோம் என்பது ஓமானுடைய வித்தியும் அதன் அன்னமயனும் அந்நியமாய் ஆந்திரமாய் இருக்கும் பிராணமயன் ஆன்மா ஆத்மா என்பது என்னும் சுருதியால் கூறப்படும் பிராணமயனது ஆத்மத்துவம் அன்னமய கோஷத்திற்கு அனாத்மத்துவம் இருந்தால் அன்றி பொருந்தாது என்பது அர்த்தாபத்தி வடி உத்தி அர்த்தாபத்தி பகற்பொழுதுன்னான் ஒருவன் இளையாமை கண்டு பரிந்து இரவோன் கற்பித்தல் கான் அர்த்தாபத்தி என்னும் வேதாச்சலம் இல்லை வாட்சகம் வரும் நான் அது மனசன் சாப்பிட்றதே இல்லைங்கிறாங்க சாப்பிடுதுன்னா முழுசாக சாப்பிடுதுன்னு அர்த்தம் ஆனால் உடம்பு இலக்கையிலேயே அப்போ தீடு தனமாக சாப்பிட்றான் ராத்திரியில் என்பது கண்டுபிடிக்கிறேன் கற்பனை ஞானம் உண்டாது அப்படி போல் இங்கே அர்த்தாபத்தி வடிவகுதி சொல்கிறார் என்ன சொல்கிறார் கோஷத்துக்கு அந்நியமாக உள்ளாக உள்ள ஒரு ஆத்மா இருக்கணும் அந்த ஆத்மா எது சூரிய சொல்வது பிராணமை கோஷம்னு சொல்லியிருக்கு பிராணவி கோஷம் ஆத்மாவாக இருந்தாலன்றி இது ஆத்மா ஆகாது இது ஆத்மான்னு சொன்னாக்க பிராணவை கோஷம் ஆத்மான்னு சொல்லி சொல்லியிருக்கார் அப்படிங்கிறார் அதனால் இது வர்த்தாபத்தியுடைய உத்தி ஏன் பிராணவை கோஷம் ஆத்மான்னு சொல்லி சொல்லுதுவா சொல்லாமா அப்படின்னு சொன்னால் அதாவது ஒரு காலத்தில் இந்திரனும் விரோசனன் என்று சொல்லக்கூடிய அசுரர்களும் அசுர அசுரனும் போனாங்களாம் பரமதேவன்கிட்ட போய் ஆத்மாத்மான்னு சொல்ல எதுன்னு கேட்டாங்களாம் எது இந்த சரீரத்திலிருந்து நீங்குகிறதோ அப்போது செயல்படாதோ அது ஆத்மா அப்படின்னாரு அப்படியா ரெண்டு தனிவா விசாரம் பண்ணாங்களாம் சரீரத்திலிருந்து என்ன நீங்க நீங்குது சரீரத்தில் அன்னம் கொடுத்தாக்கா சைரமா இருக்கு அன்னம் இல்லைன்னா சைரம் போயிடுது அதனால அண்ணன் அன்னந்தான் முக்கியம் சாப்பாடு கொடுத்தா செயல்படுது இல்லைன்னா மைக்கு விழுந்துடுது அப்போ அன்னம் தான முக்கியம் அதனால இது அன்னமய கோஷம் அன்னந்தான் இது சரித்திலிருந்து நீங்கும் போது சரி செயல்படலையா ஒழிய அன்னம் கொடுக்கும்போது செயல்படுதல்லவா அதனால் இது தேகத்துக்கு அன்னங்கள் நிறைய கொடுக்கணும் தேகமே ஆத்மா போகமே மோட்சம் அப்புறம் நல்லா போக அனுமிக்கணும் இது சுகம் வேணுமென்னா போக அனுமிக்கணும் சரி இருக்கணும்னா அன்னங்கள் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணானா அது அன்னமை கோஷம்னு யோசனை இவன் இந்திரன் சிந்தனை பண்ணானா அம்மா இது அண்ணமிக்கோசம் சரி தான் ஆனால் செத்து போகுது ஒரு நாளைக்கு போயிடுது போன பிறகு இதுக்குள்ளே என்ன இருக்குது காற்று போயிடுது அப்போ காற்று எங்கே போகுது அப்போ காற்று பிராணன்ன்னு சொல்லப்படிய அதுதான் ஆத்மா இருக்க முடியும் ஏன்னா அது இருக்கிற வரைக்கும் சேட்டை அது வெளியில் போயிட்டாங்க இல்லை இல்லவா பிரம்மன் சொன்னது என்ன எது வெளியில் போனால் எது இயங்காதோ வெளியில் போனது அதாவது அதுவே ஆத்மா வெளியில் போகிற எது இல்லாவிட்டால் இது இயங்காதோ அந்த வெளியில் போகக்கூடிய பொருள் எதுவோ அந்த பொருள் தான் ஆத்மா இது ஆத்மா இல்லை அப்படின்னு சொன்னா சொல்லியிருக்காரு அப்போ பிராணம் வெளியே போகுது பிராணம் தான் ஆத்மா என்று இந்திரன் முடிவு பண்ணணும் அதான் சுருதி பெருமாணம் இந்திரன்டைய முதல் முடிவு பண்ணது பிராணன் ஆத்மா என்று முடிவு பண்ணான் அப்போ பிராண ஆத்மானாக தோழ செய்கிறோம் ஆத்மா ஆகாது இதற்கு அந்நியமாக ஆந்திரமா உள்ளேயும் இருக்கிறது அதனால் பிராணன் ஆத்மாவாக இருக்குமே ஆனால் அன்னமயம் ஆகிய சோழ ஆத்மா இருக்க முடியாது எப்படி இரவுலே அவன் சாப்பிட்லான்னு சொன்னால் தோளை செய்கிற தோளம் பரித்திருக்காது அது இரவு சாப்பிட்றான் அதனால் ஆத்மாவானது பிராணன் ஆத்மாவாக இது ஆத்மா ஆகாது ஆனால் பிராணா தான் ஆத்மா இது ஆத்மா ஆகாது என்று நிச்சயம் பண்ணி முடிவு பண்ணுறாங்களா இது அர்த்தாபத்தி வடிவ புக்தேன்னு என் சரீரம் பருத்தது என் சரீரம் இழைத்தது என்பன முதலியானவாய் என்னுடைய என்று மமதைக்கு விஷயமாய் காணப்படுகின்றது அனுபவம் அனுபவளிக்கு என்ன என்று எல்லாருக்கும் அனுபவம் உண்டு நான் பருத்தேன் நிலைத்தேன் சொல்லுவாங்க இன்னொரு சமயம் என் சரீரம் பருத்தேன் என் செய்த இழைத்தேங்கிறாங்க நான் கருப்பன் சிவப்பன் கட்டையை நெட்டிங்கம்பாங்க என் சரீரம் பருத்து போச்சு கட்டையாச்சு நெட்டியாக இருக்குது என் சைரம் கருப்பாக இருக்குது என் சைரம் சிவப்பாக இருக்குது என்று சொல்கிறாங்க அப்போ ஒரு சமயம் நான் என்று ஒரு சமயம் எனது என்று விஷயமாகிறது அப்போ ஒரு பொருளில் எனது நான் இருக்க முடியாது அதனால் நானங்கிறது பார்த்தாக்கா ஆத்மா அல்ல என்று சொல்லும்போது எனதுங்கிற விஷயத்துக்கு உங்கள் இடம் கொடுக்கறதுனால அந்த பொருள் ஆத்மா ஆகாது நான் பொருளுக்கு உரியது ஆகாது அது மமதை மமதை என்ன எனதுன்னு அர்த்தம் மமதை கடன் கொடுக்கறதுனால ஆத்மா நான் ஆகாது எனதாக இருக்கிறதுனால ஆத்மா ஆகாது என்பது அனுபவ சித்தாந்தம் இவ்வாறான சொருதி யுக்தி அனுபவங்களோடு விரோதிப்பதால் வேறுபடுவதால் இவண்ணமய கோஷம் நாம் அன்று ஆத்மா அன்று இச்சயப்படுகிறது அப்புறம் இன்னும் வேறு யுக்திகள் வருமாறு அது அப்புறம் பார்ப்போம் பற்றி பார்த்தது அதில் வேறுபடிய யுக்திகள் என்று பார்க்கணும் அதை நிறுத்தியிருக்கு வேறு யுக்திகள் வருமாறு அண்ணமயம் அகம்பிருத்திக்கு விஷயமாக தன்மையால் ஆத்மாவாகுமேனேன் அதாவது நான் பருத்தேன் நிலைத்தேன் என்கின்ற எண்ணத்துக்கு அது விஷயமாயிருக்கு அப்போ ஆத்மா ஆகுமான்னு சொன்னாக்க கிடையாது எதனால சொன்னேன் சொப்பனத்தில் தோன்றும் தோழசைத்தின் கண்ணும் நான் என்னும் விருத்திக்கு விஷயமாக தன்மை காணப்படுதலால் அத்தூளசைவிரமும் ஆத்மாவதல் வேண்டும் சொப்பனத்தில் ஒரு தோளசைவரம் உண்டாகுது அதே நான் என்று நான் பருத்திய நிலத்தேன் என்று அங்கீகாரம் நடக்குது அப்போ அதுவும் ஆத்மாவாக வேண்டும் அப்போ ரெண்டு ஆத்மாவா அன்றையும் இத்தூளசைரம் சொப்பனாவஸ்தையில் தோற்றாததாலும் இந்த தோல் சேதம் சொப்பனாசில் கிடையாது அதே போல் சொப்பனம் கண்டவன் நான் என்று இவ்வாறு பிரத்யே பஜ எம்மிடத்தில் உண்டாவதாலும் சொப்பனத்தில் கண்ட அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் கண்டேன் நான் அனுபவித்தேன் என்று தான் சொல்கிறேன் அவளிய அங்கே தனக்கு அந்நியமாக ஒருத்தர் இருந்து பார்த்தாங்க செஞ்சாங்கன்னு யாரும் சொல்கிறதில்லை அதனால பிரதேபி முன்னையை கண்ட அறிவு அங்கே ஜாக்கிரத்திலே நமக்கு விளங்குது இத்தூழ சைரம் ஆகிய அண்ணமைய கோஷம் நாம் அல்ல என்பன முதலிய முதலே வேறு திகள் இதெல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தா ஒரு சைரம் விவகாரம் பண்ணும்போது இந்த சூழசீரம் அங்கே இல்லை அதனால் இந்த சூழசீரம் நான் என்று சொல்வதற்கு நியாயம் இல்லை அதே போல் அந்த சோழ சீரமும் நான் சொல்லலாம்னா ரெண்டு சோழ சீரமும் இருக்க முடியாது சரி அதுதான் நான் வச்சுக்கலாம்னாக்கா ஜாக்கிரதை வந்தால் அது போகுது அப்போ சொப்பனத்தில் இது இல்லை ஜாக்கிரதை அது இல்லை எது வச்சுக்கிறது ஆக ரெண்டுமே நான் வச்சுக்க முடியாது ரெண்டுமே ஆத்மா இல்லை ஆனால் தள்ள வேண்டியிருந்தேன் ஆகவே இதுவரைக்கும் விசாரம் பண்ணதினால இந்த சோழ சீரம் ஆத்மாவல்ல என்று பல்வேறு சுருதி யுக்தி அனுபவத்தினால் தெரிந்து கொள்வோம் என்று முடித்தார் பிராணமய கோஷம் ஆத்மா இல்லை பற்றி விசாரணை இதனினும் அந்நியமாய் ஆந்திரமாயிருப்பது பிராணமய கோஷம் இதுக்கு அந்நியமாயும் ஆந்திரம் உள்ளாயும் இருக்கிறது இது பிராணமய கோஷம் இந்த பிராணமய கோஷம் தான் அகம் சப்தத்திற்கு பொருளாமோ என்று ஆயுமெடுத்து நான் என் சொல்லக்கூடிய ஆத்மசப்தத்திற்கு பொருளாக வைத்துக் கொள்ளாமோ என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன் அதுவும் கூடாது எப்படின்னு சொன்னால் பிராணவய கோஷத்தின் ஆத்மத்துவமும் சுருதி யுக்தி அனுபவங்களால் பாதிக்கப்படுகின்றதையும் சுருதி யுக்தி அனுபவங்களால் விசாரணை பண்ணி பார்த்தா கெட்டு போயிரு வாசமாக பிராணவய கோஷம் ஆத்மா ஆகாது என்று சொல்லப்படுது அவை வருமாறு முதல்ல சுருதி பிரமாணம் சசி அந்த போகத்தில் ஒரு பாட்டு உண்ணும் புன்கூறு திமுதற் நீரா உதிரம் நடுவிற்கூறு கடைக்கூறு பிராணன் எண்ணும் இதில் இருகூறவை நீயாகிடி நன்றோ விருகின்ற பிராணன் அது நீயாகுவை இசையேயே என்று சொல்வார் நம் சாப்பிட்ற தண்ணி இருக்கே தண்ணி என்ன பச்சனி மட்டுமல்ல கொஞ்சம் ஒரு கீரோ எல்லாம் சேர்த்து தான் நீராகாரமாக இருக்கிறது உண்ணும்பலல் முக்கூறு மூன்று பிரிவு ஆகிறது முக்கூறு அதின் முதல் கூறு ஒரே நீரம் உப்பு தண்ணியாக மூத்திரமாக போயிடும் நடுக்கூறு உதிரம் ரத்தம் ரத்தமாக வந்துடும் கடைக்கூறு இருக்க அது பிராணமாகிறது அதனால் பிராணம் நம்ம ஆகாரங்களில் மூன்று பிரிவுகளாக போய் தனி சம்பந்தமான இதில் பிராணம் கடைசியில் அது ஒரு பிரிவு தான் அசுட்ச பாகம் சோழபாகம் மத்திய பாகம் ரத்தம் கூட்சம் பிராணாக இருக்குது அதனால் அது ஆத்மா ஆகாது அதாவது இந்த பிராணம் இல்லைன்னு சொன்னாக்கா இது சரீரம் இயங்காது பிராணம் இருக்கணும்னா தண்ணி சம்பந்தம் இருக்கணும் அதுக்காக உண்ணாறுதான் இருக்கணும் தண்ணி தான் முடியுமாங்க முதல்ல பிராணம் இருக்கணும் அதுக்காக கெட்டி பதார சாவில் வேணாலும் தண்ணி எல்லாம் குடிச்சிக்கோங்க அப்படிங்கிறார் பிராண இயக்கத்துக்கு தண்ணி வேணும் என்பது கருத்து அதனால அது ஆத்மா ஆகாது பிறகு அதோடு சேர்ந்த கர்மேந்திரங்கள் இருக்கின்றனவே அதாவது ஆத்மாக அதுவும் ஆகாது சொல்கிறார் அழலுண் பொருள்களில் உண்பவை முக்கூறு அதன் முதற்கூறு முதற் அணி என்பு நடுக்கூறும் எழில் கொண்ட கடைக்கு ஒரு அது வாக்கா எழும் என்று இயல்நாள் மறைகள் இசைக்கின்றன வாங் அப்படின்னா அலலுண் பொருள்கள் அழல் ஆனால் அக்னி சாப்பிட்ற பொருள் எது என்ன நெய் இதெல்லாம் அதை சாப்பிட்றோம் அது சாப்பிட்டாக்க அலலுன் பொருள்கள் உண்மை முக்கூறு அது மூணு பிரிகிறது அது முதற்கூரு எலும்பு எலும்பு நல்லா பலப்படும் குழந்தைகள் கூட நெய் சோறு போடுவா சின்ன கொடுந்தாலும் கொடுப்போம் பேசஞ்சு கொடுப்போம் எலும்புகள் பல போட்டுவான அது சின்ன வயசுல நல்ல பலம்னா பெரிய வயசுல எலும்பலமா இருக்கும் அதனால அணி என்பு அணி எண்ணா அழகாக அடுக்கப்பட்ட தொடர்ந்து இருக்கின்ற எலும்புகள் எலும்புகள் எலும்புக்கூடு அது கடுக்கடுக்காக இருக்கும் நடுக்குறது மஜ்ஜை கனியா மஜ்ஜை கொழுப்பு எலும்புக்கூடுன்னு கொழுப்பு இருக்கு அந்த பசை நீங்க போச்சுன்னு சொன்னால் ஓட்ட விழுந்துடும் அதான் சை ரோகம்னு அந்த கொழுப்பில் இருந்தால் இந்திரிய உற்பத்தி ஆகுது அந்த இந்திரியம் அதிகமாக போச்சோன்னா ஓட்டை விழுந்துடும் அதுதான் விந்து விட்டவன் நொந்து கெட்டான்னு சொல்லுவாங்க காரணமே எலும்புக்கு உள்ளே இருக்க பசு இல்லாததான் காரணம் ஓட்டை விழுந்துடும் டிபி டிபி தான் டிபி டயர் அந்த டிபிக்கு அவ்வளோ அதான் காரணம் அது பூச்சி தின்னு போடும் பசு இருந்தால் உள்ள பக அப்படி இருக்கிறதுனால அது மச்சை கனியாகும் எழு கொண்ட கடை கூறது வாக்காக எழும் என்று என்னால் அழகாக இருக்கிற கடைசி பாகம் இருக்க சூட்ச பாகம் அதான் வாக்குன்னார் பேசும்போது கூட தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் பேசணும் சோடாக குடிப்பாங்கன்னாக்கா நாக்கு வரண்டு போயிரு அப்போது வாக்கு வராது அதுக்கு சாதனமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த பிராணம் ஆத்மா ஆகாது இது தண்ணியினுடைய சம்பந்த சூச்ச பதினாக்கு அப்படித்தான் என்று சொன்னார் அதன் பிறகு அறிவாணி சித்தியாரில் ஒரு பாட்டு எழுதி போட்டுருக்காங்க ஊசு முடலில் உழல்கின்ற காற்றை உணர்வென்பரேசு ஊசு உடலில் உழல்கின்ற காற்றை உணர்வென்பரே ஏசு முறக்கத்திங்கு இயங்கியும் அறிவேதுமற்று வீசு பிராணன் ஆண் மாவளவென்று வேதம் சொல்லும் பேசு மனிதர் பொருள் அறியாமற் பிழற்று வரே அப்படின்னா ஊசு அந்த உடலுக்கு மரியாதை என்னன்னா ஊசி போகிறதான் கெட்டு போயிருமா ஊசி போகிறதுனா என்ன அர்த்தம் வடை சுற்றி போறேன் காலையில் எடுங்க பிச்சா விட்டுட்டு ஊசி ஊசியாக இருக்கும் அது அது ஊசி அது ஊசி போச்சுங்கிறது அப்படி வர அதே ஊசி போச்சுன்னு சொல்கிறது அது ஊசி இருக்கு அப்படி போல் கெட்டு போய் நாற்று நார இந்த உடம்பு ஊற்றி பிறந்தேன் செத்து போகிற பிணம் இருக்கு அது நாற்ற நறுதன்னு சொன்னால் சாகா இந்த உடம்பு நாற்று நாரதிங்க இருக்குது சுத்தம் பண்ணிட்டு இருக்கான் சுத்தம் பண்ணதுனால அந்த தெரியல அது சுத்தம் பறக்க யார் இருக்காங்க யார் படத்துக்குள்ளே யார் இருக்காங்க ரெண்டாவது பணத்தில் வெளியில் வேணாலும் கழுவுலாமே உள்ளே இருக்கிற அஸ்தலத்தை கழுவ முடியும் இப்போது ஜாக்கிரவாசியெல்லாம் நாம் இருக்கிறதா உள்ளவன் கழுவுகிறோம் ஏன் ஜீரணசக்தி அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு இவ்வளோ சத்தம் பண்ணுறான் அதனால ஊசு உலகின்னு உலகின்ற காற்றே உணர்வு என்பதே இது உழந்திக்கிட்டு இருக்குது விசுவாசம் பண்ணணும் இதை போய் உணர்வுன்னா ஆத்மான்னு சொல்கிறாங்களே இயேசு முறக்கத்து இயங்கியும் இங்கே அறிவேது மற்றும் பிரிவால் நிந்திக்கப்படுது அதிகமாக தூங்குனாக்க பிரிவள் நிந்திப்பாங்க அதனால அதிகமாக தூங்கப்படாது கணக்காக தூங்கி எந்திரிச்சிக்கணும் அதனால் இயேசு முறக்கத்து இங்கே எங்கேயும் அறிவேது மட்டும் என்ன அறிவு ஏன் இல்லைன்னு சொன்னேன் தூங்க ஒரு பெம்புல தூங்கலான்னா மூக்குத்து போட்டிருக்க மூக்கத்து கழட்டனாக வர்த்தேன் அப்போது பிராணா ஆத்மாவும் இருக்குமே ஆனால் அறிவுள்ளதாக இருந்தாக்க ஏன் கழட்டேன்னு கேட்கணுமா இல்லையா நான் கேட்கலையே சரி போனால் போட்டு எந்திரிய சம்பந்தம் இல்லை வாக்குந்திரியம் அங்கே இல்லையேன்னு சொன்னாக்க எழுந்த பிறகாவது இந்த மாதிரி நேரத்தில் ஒரு வந்து மூக்குத்தி கட்டிட்டு போனான் இன்னைக்கு கேளுன்னு சொல்லணுமா இல்லையா அப்பவும் சொல்ல மாட்டேங்குது உணர்ச்சியாக இல்லை அப்போ ஜடம்ன்னா ஆத்மா ஆகும் எதோ ஜடமோ அதே ஆத்மா ஆகாது ஏன்னு சொல்லப்படுது அதனால இயேசு முறக்கத்தின் இயங்கியும் அறிவு ஏது மட்டு இது இது அனுபவம் சுருதி சொல்லுது வீசு பிர ஆன்மா விலவென்று வேதம் சொல்லுங்க விஸ்வாசம் விஸ்வம் பண்ணுது இது ஆத்மா இல்லைன்னு வே சுருதிப்பிரமானம் இருக்கு அதனால பேசு மனிதர் உலக லௌகிக்க விஷயங்களே பேசிக்கொண்டிருக்கின்ற மனிதர்கள் ஆத்மாவிதோ என்று சொல்லுவார் இது ஆத்மான்னு சொல்கிறான் அவர்களுக்கு தான் பொருந்த மொழியா விசாரணை பொருந்தாது அப்படின்னு இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் அப்புறம் கைது நிபயத்தில் வெறியதோ துருத்தி மூக்கின் விடுது போல் உன் மூக்கால் எரிபராண உயிரத குணவாக மண்ட அந்த இயம்பு அப்படி அமைக்குவான் மூக்களை காத்து போகும் அப்படி போல் உள்மூக்களே காது போகுது வருது வெறியதோ ஒரு துருத்தி மூக்கின் மூக்கின்னா மூக்கு அது மூக்கு போல வெறியதோ ஒரு துருத்தி மூக்கின் விடுவது போல் உள் மூக்கால் எரிபலும் நீயல்லேன் இதனால் ராசத குண இது சூட்சபூதங்களின் ரஜவம்சத்தில் எடுத்து பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரை எடுத்து ஐந்து ஒன்றாக கூட்டி வைத்து பிராணா வாய்க்கும் ராசத குணக்காரம் கிடையாது என்று சொல்லி முடித்தார் ஸ்ருதிச்சு என்ன அனுமானோடைய சொல்கிறார் விவாத விஷயமாகிய பிராணமய கோஷம் ஆத்மாவன்று விவாத விஷயம் இருக்க ஆத்மா ஆகாது எது பிராணமய கோஷம் எதனால் ஜடம் ஆதரால் அதான் கூட அதுதான் வந்தது ஜடம் எது எது ஜடமோ அது ஆத்மாவும் ஆத்மான அறிவு இருக்கணும் ஏன்னா நான் இருக்கிறேன் நான் போகிறேன் அறிவு இருக்கு இல்லை அப்போ ஆத்மாவுக்கு என்ன அறிவு இருக்கணும் தூங்கும்போது மூக்குத்து கலந்தும் போது அது ஒன்று சொல்லியே அப்போ ஜடம் தானாது அதெல்லாம் ஆத்மாகாது சம்பம் போல் என்பது அனுமனுடைய வக்தி ஒரு தூள் நிற்குது அது நான் போக வரதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது எனக்கு பேசுமா அறிவு இருக்கு கிடைக்க முடியுமா முடியாது அதான் அனுமானுடைய வக்தியும் உஸ்வாசம் நிஸ்வாசம் பசி தாகம் பலம் பலகீனம் இதெல்லாம் அந்த பிராணனுடைய தர்மம் மூச்சு விடுறது இருந்தது பசி அதாவது அவான வாயு குரத்தை பற்றி நின்று உள்ள அன்னபானாதிகள் அன்னங்களை பானாதையில் கடையும் அதை ஜீரணிப்பிக்கணும்னு சொன்னார் அதனால உஸ்வாசம் நிஸ்வாசம் அப்புறம் பசி தாகம் வறட்சி தண்ணி குடிக்கணும் பலம் பிராணந்தால் பலம் கொடுக்கறது ஏதாவது தூக்க முடியலன்னா தம்படி தூக்குறா அப்படிமா காற்று உள்ள அடக்கிக்கிட்டு தூக்கினா தூக்கலாம் சில பேர்கள் உரல் மார்பலை வச்சிக்கிட்டு நெல் குத்துவாங்க அந்த வித்தையெல்லாம் காட்டுவாங்க அப்போ என்ன செய்யறது அவங்க மார்பிள் வச்சுக்கிறது இல்லை ரெண்டு கை வச்சுக்குவாங்க இந்த கையில் தான் வச்சுருது வச்சுக்கிட்டு மூச்சு நல்லா அடைக்கி வச்சுருவாங்க அப்போ தான் அது இல்லைனாக்கா மார்பிள் எழுந்துடுறது பார பந்து மாதிரி தூக்கி அவரை குத்திட்டு போ ராசிக்க குத்திட்டான்னு சொல்லுவாங்க அப்போ டபுக்கன் கவந்து விட்றாங்க மூச்சு இப்போ பஸ்ஸு லாரியில் எத்தனை டன்னு இருக்கு இதெல்லாம் தூக்குதே இல்லையாது அந்த காற்றுக்கு அவ்வளோ பலம் இருக்கு பாருங்கள் பலம் பலகீனம் பலகீனம்னா அந்த உடம்புல காட்டு தங்குறதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொன்னாக்கா பலகீனம் ஆயிடும் உடம்பு இடம் கொடுக்கணும் இல்லைன்னா முடியாது நரம்புகள் தோல் எலும்புகள்லாம் இடம் கொடுக்கணும் ஆன்புக்கு இந்திரியங்கள் விவகாரம் சொல்கிறார் கண்ணை விழித்தல் மூடுதல் வசனித்தல் முதலிய விவகாரங்களோடுன்னு சொன்னாங்கன்னா மற்ற வாக்கு வாக்கு இது வந்து வசனம் அப்புறம் வாக்கு பாணி குடி இடுதல் ஏற்றல் பாதை நடத்தல் பாதல் வருதல் அப்புறம் மனதினம் கழித்தல் பாயிறு உபஸ்தம் பண்ணுதல் இந்த விவகாரம் எல்லாம் இந்த விவகாரங்களோடும் இந்த பிராணமய கோஷம் நம்மால் அறியப்படுகிறது இவ்வளோ விவகாரங்களும் நாம் இதுக்கு அந்நியமாக இருந்தால் இருக்கோம் நம்மால் அறியப்படுகின்ற பிராணமய கோஷத்திலும் கடதிஷ்டாவைப் போல நாம் வேறாக இருக்கிறோம் என்பது உமானோடைய உத்தி நம்ம வேறாக அறிய முடியும் இல்லையா கடைச்சி மாதிரி இங்கே அதோடு சேர்ந்து இருந்தால் அறிய முடியாது அதனால் நான் நாம் அந்நியம் இதற்கு அந்நியமாக இருக்கிறோம் என்பது இது ஒரு யுக்தி அதன் பிறகு பிராணமயனும் அந்நியமாய் ஆந்திரமாய் இருக்கும் மனோமயனே ஆத்மாவென்னும் சுருதியால் கூறப்படும் மனோமயனது ஆத்மத்துவம் பிராணமயனுக்கு அனாத்மத்துவம் இருந்தால் நன்றி பொருந்தாது என்பது அஸ்தாபத்தியுடைய வக்தி அதாவது அந்த இந்திரன் மீண்டும் விசாரணை பிராணன் சரீரத்தில் பிராணன் இருக்குது சரி இந்த பிராணன் இருந்தாலும் கூட தூங்கும்போது இது செயல்பட அறிவு இல்லாமல் இருக்கு அப்படி பிராணம் இருந்தாலும் கூட மனசு இல்லைன்னு சொன்னாக்கா இந்த பிராணம் செயல்படுறதில்லை ஆனால் மனம் வெளியே போயிட்டு சொன்னால் இந்த பிராணம் இருந்தும் பிரயோஜனமில்லை அதனால் மனமே ஆத்மா நிச்சயம் பண்ணார் அதனால் ஆத்மா மனம்னு சொல்கிறதுனால இங்கே சுருதியில் ஆத்மா மனமேனு சொல்லியிருக்கு ஆனால் பிராணமயனுக்கு அனாத்மத்து இருந்தால் தான் ஆத்மத்தை சித்திக்கும் என்பது அர்த்தா பற்றியுடைய யுக்தி பிராணன் பசியினால் வருந்துகின்றது என் வாக்கு அமிர்த வாக்கு என்பன முதலியவாய் இந்த பிராணமய கோஷம் மமதைக்கு விஷயமாய் காணப்படுகின்றது அனுபவம் மமதனை அர்த்தம் என் பிராணன் என் கை என் கால் என் என் வாக்கு அமத வாக்கு இப்படிதான் எனது எனது என்ற விவகாரம் பண்ணாக்கா அப்படி பண்ணும்போது தனக்கு அந்நியமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுது அப்படி அந்நியமாக இருந்தாக்கா அது எனதுங்கிற விவகாரத்தை விவகாரத்துக்கு விஷயமாக உடைய நானுங்கிற விவகாரத்து விஷயமாகலை இது அனுபவம் தனக்கு அந்நியமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு இவ்வாறான சுருதி யுக்தி அனுபவங்களோடு விரோதிப்பதால் இந்த பிராணமய கோஷம் நாம் அன்று ஆத்மா ஒன்றாம் இது சுருதி யுக்தி அனுபவத்துக்கு விரோதமா போகுது இது ஆகாத சொல்லியாச்சு இனி வேறு யுக்திகள் சொல்றார் பிராணமய கோஷம் ஆத்மா என்பவனை இது கேட்க வேண்டும் அதாவது இத்திருசிய பிராணங்களது திருசி என்ன அர்த்தம் பிராணங்கள் அது ஆத்மாவா ஒட்டுமொத்தமாக அல்லது அவை ஒவ்வொன்றும் தனித்தனி ஆத்மாவா சமுதாயம் என்ன பிராணங்கள் அஞ்சு வாக்கு கர்மேந்திரங்கள் அஞ்சு பத்து சேர்ந்து ஆத்மாவா இல்லை தனித்தனி ஆத்மாவா என்பது ஒரு கேள்வி அப்படி சரி அதற்கு பதில் சமுதாயம் ஆத்மா என்னென் இல்லையா ஒட்டுமொத்தமாக ஆத்மாதான் என்று சொன்னாக்க வாக்காதி கர்மேந்திரங்களில் லீனபாவத்தை அடைந்த நித்ராவஸ்தையில் ஆத்மா இல்லாமல் போக வேண்டும் இப்போ தூங்கும்போது இந்திரியங்களும் ஓடிங்கி போச்சு பிராணமடை தான் உஸ்வாசம் தான் பண்ணுது அப்போ ஆத்மா இல்லாமல் போகணுமல்லவா ஒட்டுமொத்தமானால் அது பாதி போச்சுன்னா பாதி இருக்க போனால் தானே அது எப்படி பாதி போய் பாதி இருக்கும் அப்போ ஒட்டுமொத்தம் இல்லைன்னு அர்த்தம் சமுதாயமாக இல்லை என்று தெரிஞ்சு போச்சு சரி தனித்தனி ஆத்மாவை வச்சுக்கலாமா என்ன சொன்னேன் தனித்தனி ஆத்மாவா அப்படின்னு சொன்னாக்க வாக்காதி கர்மேந்திரியங்களில் லீனபாவத்தை அடைந்த திருந்திராவஸையில் ஆத்மா எல்லாரும் போக தனித்தனி ஆன்மாவனின் தத்தம் விஷயங்களை கவரும் பொருட்டு அவ் இந்திரியங்கள் இத்தூள தேகத்தை வெவ்வேறு தேசத்தில் எடுத்தலால் அவற்றிற்கு ஸ்தானமான இத்தூள சீரம் அநேக மதையானைகள் கட்டப்பட்ட கதலியைப் போல சீக்கிரத்தில் நாசத்தை அடையும் என்பன முதலிய விவரித்துகின்றனர் இப்போ தனித்தனி ஆத்மானா தோள சேதத்தில் தான் இடமா கொண்டிருக்க வழியே தனியாக அது தனித்தனி ஆத்மானா அதிஷ்டத்துக்கு எங்கெங்கே போக வரும் விஷயங்கள் போகும் வாக்கு வசனிக்கும் வாக்பாணி பாதம் பாயர் உபத்தம் தனித்தனியாக விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படி அதை வந்து எழுத்துக்கிட்டே இருந்தாக்க ஒன்று ஒன்றும் கண்டிக்க முடியாது சுதந்திரம் இருக்குது அஞ்சு அஞ்சு அல்லது வியான வியானன் பிராண சமான உதாரணன் அந்த அஞ்சு ஆத்மானா அதுவும் அப்படித்தான் அப்படி சொன்னாக்க இந்த சோழ சேரம் அஞ்சு பக்கம் அல்லது பத்து பக்கம் இழுபறியாக இருக்குமே இப்போது ஒரு வாழை மரம் அதில் அஞ்சு கட்டிட்டாங்க அந்த உருப்படி வருமாவது அரச மரத்துக்கு கட்டினால கூட இழுத்துக்கிட்டு போயிடும் இப்போ தாங்கும் வாழை மரத்துக்கு கட்டினா எப்படி இருக்கும் அது சரீரம் இதில் அஞ்சு இந்திரியங்கள் அஞ்சு ஆத்மான்னா இழுத்துக்கிட்டு போகிறதுனா எப்படி இருக்கும் அதனால் சீக்கிரத்தில் நாசமடையும் அப்படி உலகத்தில் நாசமடைகிற காணும் ஜீவர்கள் இந்திரியங்கள் தொந்தரவுனாலே யாரும் ஜாகிறதில்லை அதனால் தனி ஆத்மா ஆகாது என்பது இந்த வேறுவடி சொல்லி முடித்தாச்சு அப்புறம் இதனினும் அந்நியமாய் மனோமயகோச விசாரம் ஆரம்பம் பட் அந்நியமாய் ஆந்திரமாயிருப்பது மனோமய கோஷம் இதே இந்த பிராணமயக்கு அந்நியமாயும் ஆந்திரம்னா உள்ளாயும் இருக்கிறது இது மனோமய கோஷம் பேர் இந்த மனோமய கோஷம் அகம் சப்தார்த்தம் ஆவோம் நான் என்று சொல்லக்கூடிய சப்தத்துக்கு விஷயமாக என்று ஆயமிடத்தில் ஆராய்ச்சிதா அதன் ஆத்மத்துவமும்